நற்றினைய நேர்கள் அனைவருக்கும் பிறன்பின் வணக்கம் கோருவது கதை சொல்லி சரி தான் இன்றைய கதையோடு விளையாடுவில் நாம் கேட்கவிருக்கும் கதை பலவீனமே பலமானால் சரி வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம் இந்த கதை சைனாவில் நடந்தது சைனாவில் ஒரு எட்டு பத்து வயசு இருக்கிற ஒரு பையனுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை என்ன அப்படின்னா ஜூட்டோ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பாருங்கள் அவனுக்கு இடது கை கிடையாது இடது கை இல்லாமல் எப்படி ஒரு தற்காப்பு கலையை கற்றுக்கொள்ள முடியும் அவர் ரொம்ப மனசுடைஞ்சு போனான் அந்த நேரத்தில் அவருடைய நண்பர் சொல்கிறாரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பயிற்சியாளர் இருக்கார் அவர்கிட்ட நான் கூட்டிகிட்டு போகிறேன் அவர் கண்டிப்பாக உனக்கு கற்றுக் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த பயிற்சியாளர்கிட்ட இந்த பையனை அறிமுகப்படுத்தி வைக்கும் பொழுது அந்த பயிற்சியாளர் ஒத்துக்கிறாரு கண்டிப்பாக நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு அதுக்கப்புறம் பயிற்சிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருது கிட்டத்தட்ட மூணு மாதம் பயிற்சி மேற்கொள்கிறான் அந்த மூணு மாதம் முடிவில் பயிற்சியாளர்கிட்ட கேட்குறான் எனக்கு தொடர்ந்து ஒரே பயிற்சியாக கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறான் இந்த ஒரு பயிற்சியை முடிங்க அதுக்கப்புறம் அடுத்த பயிற்சி வரும் அப்படின் சொல்லி அந்த சிறுவன்கிட்ட சொல்கிறாங்க இப்படியே தொடர்ந்து மூணு மாதம் முடிஞ்சு ஆறு மாதம் முடிஞ்சு ஆனால் அந்த பயிற்சியை தொடர்ந்து கொடுக்கப்பட்டுட்டே இருந்தது இவனுக்கு கொஞ்சம் சந்தேகமாகவும் இருந்துச்சு என்னடா நமக்கு வந்து கை இல்லை அப்படிங்கிறதுனால இப்படி பண்ணுறாரா இல்லை வந்து நம்மளால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறாரா அப்படின்னு சொல்லி சந்தேகத்திலே இருந்தார் அந்த நேரத்தில் அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய போட்டி அறிவித்தாங்க சிறுவர்களுக்கான ஜூடோ போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூடோவில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப பட் இவனுக்கு தெரிஞ்சது வந்து ஒரே ஒரு தற்காப்பு தான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குருக்கிட்ட போய் கேட்குறாருவாங்க அந்த பயிற்சியாளர்கள கேட்கும்பொழுது அந்த பயிற்சியாளர் சொல்கிறார் கண்டிப்பாக நீ கலந்துக்கலாம் உன்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த போட்டிக்கான நாள் வருது முதல் சுற்று இரண்டாம் சுற்றை கடந்து மூன்றாம் சுற்றுக்கு போயிட்றான் ரொம்ப சுலபமாகவே போயிடுறான் அந்த மூன்றாம் சுற்றுல ரொம்ப கடினமாக இருந்துச்சு ஆனாலும் அதையும் வெற்றி பெற்று இறுதி சுற்றுக்குள்ளே போகிறான் இறுதி சுற்றுக்குள்ளே போகும்பொழுது அங்கிருந்து அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு நிறைய பேர் சொன்னாங்க இவன் வந்து ரொம்ப பொல்லாதவன் ஆப்போசிட்டில் மோதுறவேன் அதனால் தம்பி நீ ரொம்ப கையும் இல்லாமல் இருக்க தயவு செஞ்சு விலைக்கு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க அவன் வந்து இல்லை இல்லை நான் கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த போட்டியில் பங்கு பெறான் முதல் ஒரு ரெண்டு சுற்று ரொம்ப கடினமாக இருந்துச்சு ஆனால் கடைசி சுற்றில் அதிக அளவு பாயிண்ட்ஸ் எடுத்து இந்த பையன் வெற்றி பெற்றான் வெற்றி பெற்று முடித்து வந்து பயிற்சியாளர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பயிற்சியாளர்கிட்ட கேட்குறாரு எப்படி இந்த வெற்றி எனக்கு சாத்தியமாச்சு ஏன்னா எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு தற்காப்பு இதை மட்டும்தான் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க இதன் மூலமாக நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு நான் நினைக்கல ஆனால் எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த பயிற்சியாளர் சொல்கிறாரு நான் உனக்கு கற்றுக் கொடுத்ததை நீ மிக சரியாக கற்றுக்கிட்டேன் அந்த ஒரு விஷயம்னாலும் ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நீ கொடுக்குற அந்த ஒரு பஞ்சையோ ஒரு கிக்கையோ தடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க உன்னோட இடது கையை பிடிச்சுதான் அவங்க வந்து அதை தடுக்க முடியும் ஆனால் உனக்கு இடது கை இல்லை அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்தேன் அவங்க அந்த கையை பிடிக்காமல் அவங்க தடுக்கவே முடியாது உன்னை வந்து தடுக்கவே முடியாது இதுதான் உன்னுடைய வெற்றி அப்படின்னு சொன்ன அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சி நான் எதை பலவீனமாக நினச்சினோ அதை நீங்கள் பலமாக்கி என்னை வெற்றி எடை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறான் நம்மளோட வாழ்க்கையில் பெரும்பாலான நேரங்கள் நம்மளுடைய பலவீனத்தினால தான் நம்ம நிறைய துன்பத்துக்களாகிறோம் நிறைய விஷயங்களை இழந்துறோம் நம்மளோடய எதிரிகள் கூட பலத்தில் மோதத்தை நினைக்க மாட்டாங்க நம்மளோட நம்மளோட பலவீனத்தை அறிஞ்சிட்டு தான் மோத நினைப்பாங்க என்றைக்கே நம்மளுடைய பலவீனமே பலமாகுதோ அன்னைக்கு வந்து நம்மளுடைய வெற்றி அப்படிங்கிறது இறுதி செய்யப்பட்ட அறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கும் ஸோ நம்மளுடைய பலவீனங்களை பலமாக்குவோம் மீண்டும் அடுத்த கதையோடு விளையாடுவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்